வணக்கம் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் அறிமுகம் சசிகுமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் பொது இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சௌத்ரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான இ பஞ்சாயத்து புரஸ்கார் விருது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்று சமீபத்தில் முடிவடைந்த போர்ச்சுகீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயத்தில் பட்டம் வென்றவர் லூயிஸ் ஹாமில்டன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சுதந்திர இந்தியாவின் முதல் நியமன பெண் ராஜ்யசபா உறுப்பினர் யார் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து கோப்பையை வென்ற அணி எது மூன்று மனிதர்களை தாக்கும் எந்த நோய்க்கு ஹன்சன் நோய் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய நன்றினை பொது அறிவுக்குவியலில் கேட்டு மகிழலாம் நன்றி வணக்கம்